நடிகர் விஜயகுமார் அதிகமாக எச்சை துப்புவதால் நாட்டாமை படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் துப்புரவு தொழிலாளர்கள் பொதுநல வழக்கு நான் கேட்டுன்னு இருக்கும் போது டேக் டிசியாக எடுத்துக்க முடியாது நிறைய விஷயம்லாம் நடந்தின இதில் அதை பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் மாய்த்தர்ந்து எதாவது பேசி அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இன்னொரு வழக்கு வேறு போட போகிறாங்களா என்னன்னா துளு உதவ இளமை தடை செய்ய வேண்டும் இந்திய ராணுவத்தினர் வழக்கம் ஏன்னா ஃபஸ்ட்டு சீனில் தனுசு ராணுவ யூனிஃபார்ம்ல வந்து அதனால இழிபடுத்துறது இன்னொரு வழக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வழக்கு அது என்ன நடிகர் சண்முக சுந்தரத்தை எதிர்த்து சிபிஐ அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்து பேசினா இன்னும் ரெண்டு மூணு நாள் நடந்தாலும் நடக்கும் கூட துப்பாக்கி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு போட்டுருக்காரு அதுவும் பரிந்துரைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு அதாவது ஆதி பகவான் வந்து என்ன எதுக்காக வந்து மனசர்லாம் தெரியல ஒரு பதினஞ்சு இதேதான் போயிடுது போராட்டம் கிடையாது மா பொதுல வழக்கு பயங்கர நியூஸ் பொது நல்ல வழக்கு போட்டு தூக்கலாம் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பே இல்ல பதினஞ்சு வருஷமா போட்டு நாலு நல்ல இருக்குது யாருமே வன்முறையில் ஈடுபட நம்மளுக்கு கிடையாது நடிகர் பேட்டி கொடுத்துருப்பாங்க ஆண்களை சொல்லிவிட்டார் அதுக்கு பொதுநல வழக்கு போராட்டம் பேசனாலும்மாரா போட்டுவத்தஞ்சு லட்ச ரூபாய் கட்டுங்க எழுபத்தி மூணு வருஷம் இருக்குறவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் சம்பளமா மாதிரி இருக்கிறவங்க அதிகாரிகள் படத்தரதுவும் பாதி பண்றது போயிடு இருந்தாலும் மைக்கை வச்சுட்டு அவங்க பர்சனலாக பயணமாக திட்டுறது அதுக்கப்புறம் ஃபேமிலி எழுகிறது சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடிகர்னா ஒரு நடிச்ச பத்த பாருங்க நடிப்பிடிகளை படமே நல்லா இல்லைங்க படத்தை பார்த்தா இந்த மாதிரி மொக்கப்படலாம் எடுத்தீங்க காசை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் கூட சொல்லலாம் பர்சனலாக ஃபேமிலி எழுதுறது அதுக்கப்புறம் அவங்கள தாக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாகவே இருந்தது தப்பாகவே இருந்ததுன்னா சீப்பாக இருந்தது கரெக்டாக தான் இந்த விளம்பரம் இவங்களுக்கு கிடைக்கிதுன்றாங்க என்ன நெகட்டிவ் விளம்பரம் தானே மதுரை கலெக்டர் வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து மக்களை குறை சொல்ல சொல்லி அந்த குறையெல்லாம் வந்து இமீடியட்டாக அந்த ஸ்பாட் தீர்த்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை விளம்பரத்துக்காக இதை பல ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணால் நாலு பேர் பற்றி பேச ஆச்சா அது மாதிரி அவங்க ரூம் போட்டால் நல்ல விஷயத்துக்காக ஐடியா பேசலாம் இப்போ நடிகை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு போராட்டம் இடத்து அதனால அவங்களுக்கு எதிராக பண்ணாங்கன்னா இப்போ நாடு மாறிடுச்சா என்ன நடந்தது இது பஞ்சமிடை தலைன்னு பிரிப்பி பார்த்து நீங்களும் நானும் வந்து ஆபிஸ் போறோம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிடுச்சா இன்னைக்கு ஒரு டென்ஷன் அதுக்கப்புறம் இந்த வருஷம் கிடைக்குமா நம்ம சொந்தமா வீடு வாங்கி வாழ்க்கையில் இருக்கும்போது கமலஹாசன் அவர்களோட படத்தை கடந்த பல வருஷமா பயங்கரமா என்ன பார்த்ததுனால நம்மளுக்கு நடந்த பிரச்சனை மாதிரி பயங்கரம் போது அவர் சார்ந்திருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி அந்த சினிமா துறையிலிருந்து ரொம்ப சில பேர் தான் ரொம்ப தைரியமா வந்து இதை பத்தி பேசினாங்க ரொம்ப சில பேர் தான் வந்து கரெக்டா இதுதான் விஷயம் இது ஏன் பண்ண மாட்டேனா பேசினாங்க இதே வர ஒரு துறை வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் அடிக்கடி யூனியனை வந்து நல்லா எங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிற போக்குவரத்து ஊழியர்கள் ஆகட்டோ லாயர்ஸ் ஆகட்டோ அவங்களில் யாருக்கா ஒரு சனால் கூட மிக பெரும் பிரச்சனையாகி ஒரு போராட்டமாக்கி எல்லாரும் ஒன்றா தந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல விட மாட்டாங்க முதல் முன்னாடி இன்டர்வல் காட்சியில் கூட பார்த்திங்கன்னா அந்த எல்லா பஸ்ஸையும் நிறுத்துவாங்க அடிக்கடி நம்ம ஊரில் நடக்கும் ஒரு பஸ் டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொகால் எல்லாரும் சேர்ந்து போராடி அந்த சஸ்பென்ஷனை வாப்பஸ் வாங்க வச்சுருவாங்க இல்லை ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க இப்போ ஒரு படத்துக்கு கேஸ் போட்டு பேனர் லிஃப்ட் பண்ணி ஆச்சு இதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் இது மாதிரி நடந்தது என்ன நாலாவது எபிசோட் மாதிரி டிக் ஃபீலிங்கு இதுக்காக அலைச்சல் திருச்சல் இதுக்காக நஷ்டம் காசு வட்டி வாய்னது போச்சு அதுலாம் இருக்குறது மொத்தமாக சேர்ந்து பெர்மனண்ட் சொல்யூஷன் நாங்கள் ஒரு இண்டிபென்டென்ட் பாடி எங்களை எங்க வேலையை செய்யலையும் இன்வால்வாக ஆகலை நாங்கள் வந்து படம் எடுக்கிறோம் அதை வியாபாரம் பண்ணுறோம் அதை பார்க்குறாங்க அவள் தான் முஞ்சுது அப்படின்ற மாதிரி மொத்தமாக சேர்ந்து வந்து பேசினா அதுக்கு ஒரு மிகப்பெரும் பவர் இருக்கும் இல்லை தனித்தனியாக பேசுகிறது கூட நிறைய தயக்கலாம் இருக்கலாம் நிறைய விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணலாம் நம்ம ஊரில் வண்டி அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமாவையும் அரசியல் பிரிக்கவே முடியாது காலகாலமாக அப்படியே தான் இருக்குது இது மாதிரி ஏதாவது பேசணும்னா இதை பற்றி அவள் நம்மளை பிரிச்சிருவாங்க வேலி ஓட்டு அதனால் வி ஆர் நாட் கோயிங் டு த டீடெயில் அண்டால் பட் எந்த ஒரு ஆட்சியும் வந்தாலும் இமீடியட்டாக பாராட்டு விழா நடத்தி யார் வந்து அவங்க பயங்கரமாக புகழ்ந்து அது மாதிரிலாம் நம்மள வந்து நிறைய நேரத்தில் டிவில கலை நிகழ்ச்சியோட டெலிகாஸ்ட் பார்ப்போம் யாருமே டிபென்ட் பண்ணாமல் யாருமே இருக்கிறது இல்ல அப்படின்ற காரணத்தாலும் யாரும் வந்து எனக்கு கவலைதான் இருந்தா சரி படம் ரிலீஸ் ஆனால் நானும் பார்ப்பேன் அப்படின்றது நம்மளும் சொல்லலாம் அவங்க மொத்தமாக ஒரு யூனியனா வந்து நாங்கள் எங்களை எங்க வேலையை செய்ய தடையற்ற வியாபாரம் நாங்கள் ஒரு படம் எடுத்து வெளியிடறோம் அந்த வெளியிடறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க தடையெல்லாம் ஒரு கோரிக்கை ஒரு போராட்டம் செய்யும்போது அவங்க மொத்தமா பேசும்போது கண்டிப்பாக ஒரு பவர் இருக்கும் ரசிகர்கள் வாட்டி போய் பார்க்கறது என்னால் பண்ண முடியும்